நீர் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் முன் குரானில் உள்ள மிக அத்தியாயம் ஒன்றை உமக்கு கற்றுத்தருகிறேன் என்று என்னிடம் கூறினார்கள் நாங்கள் பள்ளிவாசலில் இருந்து போது இறை அவர்களே குரானில் மாபெரும் அத்தியாயத்தை உமக்கு கற்றுத் தருகிறேன் என நீங்கள் கூறினீர்களே என்று கூறினேன் அப்போது அவர்கள் அல்ங்கும் அத்தியாயம்தான் அது அது திரும்ப திரும்ப வரும் ஏழு வசனங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான குரானின் வசனங்களாகும் என்று கூறினார்கள் பூஜ்ஜியம் ஆறு